உலக ஆதாயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் கற்றுக்கொண்டால் மறுமை நாளில் சொர்க்கத்தின் வாடகையில் கூட அவர் பெற்றுக் கொள்ள மாட்டார் என்று நபி சொல்லாஹோ அணைக அவர்கள் கூறினார்கள்